இருநூற்றி எழுபத்தி ஒன்பது அவர்கள் கூறினார்கள் ஐயூப் அலிசலாம் அவர்கள் நிர்வாணமாக நீராடிக்கொண்டிருந்த போது தங்க வெட்டுக்களி ஒன்று அவர்கள் மீது விழுந்தது அதை ஐயூப் அலிசலாம் அவர்கள் தமது ஆடையில் எடுத்துக் கொண்டார்கள் உடனே அவர்களுடைய இச்சகன் அவர்களை அழைத்து ஐயோபே நீர் பார்க்கின்ற இதை விட்டு உமை தேவையற்றவராக நான் ஆக்கிவிடவில்லையா என்று கேட்டான் அதற்கு உன் கண்ணியத்தின் மீது ஆணையாக அப்படித்தான் எனினும் உன்னுடைய வரக்கத்தை விட்டு நான் தேவையற்றவனாக இல்லை என அய்யூப் அலிசலாம் அவர்கள் கூறினார்கள் இதை அபு ஹுரேராலியல்லாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்